ம் ஸ்ீாமூர் சுந்திரம்ைப்பயணம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்ககிரம் மேஷி கமாதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அமத்குூன் சனோஸ்மி மாதே மேவச்ச சாாா் லமே விமே மேவெக ஓ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருப प्रत्यगर्थो ओम ओम ோப்பளவரோமீ சகனாபனீங்கவை தேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷாவை ஓ கட்டோபிஷத் ரெண்டாவது அய்ய ரெண்டாவது வல்லீ எட்டாவது மந்திர சுப்ஷு ஜா காமம் காமம் புருஷோ நர்மாண்துக்கம் திராம்தமிய தமிழ்லோக்கித்தே ததுநாத் கஷன ஓம் நமோஸ்வாய்விதாச்சாரிய நச்சிகேதசேச்ச பிரம்ம வித்யாச்சாரியராகிய யமதர்மராஜா ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை நன்றாக ஆழமாக திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணுகிறார் முக்கியமாக ஒரு விஷயம் ஆத்மா பிரம்மம் பிரம்மந்தாம் ஆக ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று பிரம்ம விவர்த்தம்னு சொல்லுவோம் பிரம்மனிடத்தில் கற்பிக்கப்பட்டது தான் ஜீவனும் ஈஸ்வரனும் ஜெகத்தும் ஜீவேஸ்வர ஜெகத்தெல்லாம் பரபிரம்மத்தனிடத்தில் கற்பிக்கப்பட்டது திரும்ப திரும்ப ஒரே திருஷ்டாந்தம் சொல்கிறேன் அலைகளும் கடலும் தண்ணீரில் கற்பிக்கப்பட்டிருப்பதை போல அலைகளும் கடலும் நுரைகளும் வச்சுக்கணும் ஜீவ ஈஸ்வர ஜகத் இந்த மூன்று பதார்த்தங்களும் இறைவன் உலகங்கள் உயிர்கள் அனைத்தும் மெய்ப்பொருளில் பரம்பொருளில் மாயையார் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய ஸ்வரூபம் நம்முடையன்னு நான் சொல்கிறேன் பதங்கள்லாம் எந்த பதம் போட்டாலும் சரி வராது ஸ்வரூபம் பிரம்மந்தான் அதைத்தான் இந்த எட்டாவது மந்திரம் தெளிவாக சொல்கிறது எவனொருவன் இந்த இந்திரியங்கள்லாம் ஒடுங்கியிருக்கும் பொழுது எந்த புருஷன் சொப்பனத்தில் பல்வேறு வகையான வஸ்துக்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணுறானோ அவன்தான் ஜாகிரத அவஸ்தையிலையும் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணுறான்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் யகா புருஷா ஏஷு சுப்தேஷு ஜாகிரத்தி சன் காமம் காமம் நர்மிமான ஸ்வப்னத்தை உண்டு பண்ணுறா ஸ்வப்ன பிரபஞ்சத்தை ததேவுக்கரம் அந்த புருஷந்தான் சுத்தமானவன் சைத்தன்யம்னு அர்த்தம் தத் பிரம்ம அதுதான் பரம்பொருள் தத்வம் அது மரணமற்றது தஸ்மின்லோகா நம்ம இதை படித்து என்ன புரிஞ்சுக்கணும் நம்மளை புரிஞ்சுக்கணும் அகம் அகம் புருஷஹா அகம் பிரம்மா அகம் அமிர்தஹா எல்லாரும் யாரை பார்த்தாலும் என்ன தொம் பிரம்ம தொம் சுக்ரஹா தொம் அமிர்தா என்ன திறவனாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவன் விசிஷ்டா துவைத்தியோ துவைத்தியோ அத்வைத்தியோ யாராக இருந்தாலும் சரி நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க யார் பிரம்ம அமிர்தா புருஷ நானும் அது தான் நான் பார்க்கிற எல்லா வஸ்துவும் அதுதான் ஆத்மா ஏவ இதம் சர்வம் ஆத்மா ஏவ இதம் சர்வம்னு ஸ்ருத்தி சொல்லுகிறது ஆத்மாதான் இவை அனைத்தும் சாதாரணமாக படிக்கிறபோது என்ன பண்ணுவோம் ஜகத்காரணம் ஈஸ்வரன்போ இப்போ என்ன தெரியுமோ சொல்லணும் ஜெகத்காரணம் அகம் இந்த உலகத்திற்கு காரணம் நான் தான் அப்போ ஈஸ்வரனை சொன்னேன் நீங்கிறேன் நான் ஈஸ்வரனும் நான் தான் ஜீவனும் நான் தான் மாயை என்ன டிப்பெண்ட் பண்ணி தான் எல்லா காரியம் பண்ணிட்டுருக்கு ஆக அகமேவ இதம் சர்வம் ஈஸ்வரன் தான் இவை அனைத்தும்னு சொல்கிறோம் புருஷகாயேவ இதம் சர்வம் அகமேவ புருஷகா தேர் ஃபோர் அகமேவ இதம் சர்வம் இவை அனைத்தும் பரம புருஷனே நான் பரமபுருஷனாக இருக்கிறேன் எனவே நானே இவை அனைத்தும் அந்த ஈக்குவேஷன் புரிகிறதோ அதாவது கடவுள்தான் இவை அனைத்துமாக இருக்கிறார் நான் கடவுளாக இருக்கிறேன் எனவே நானே அனைத்துமாக இருக்கிறேன் அவ்வளவுதான் இது ஒன்றும் பாபம் இல்லை நான் கடவுளாக இருக்கிறேன் சொல்கிறது ஒன்றும் பாபம் இல்லை நான் கடவுளாக மட்டும் ஏதாவது நான் தான் கடவுள் நீ எல்லாம் அல்ப ஜீவன் சொன்னாதான் வம்பு வம்புனா என்ன அது அது சரியில்லை நானும் கடவுள் நீயும் கடவுள் மண்ணும் கடவுள் மரமும் கடவுள் எல்லாம் கடவுள் சில மதங்கள்லாம் என்ன சொல்கிறது இந்த பூமியை கடவுளாக நாங்கள் நினைக்க மாட்டோம் அம்மாவை கடவுளாக நினைக்க மாட்டோம் கடவுள் வந்து ஒப்புயர்வற்றவர் அப்பேற்பட்ட ஒப்புயர்வற்ற கடவுள் சொர்க்கத்தில் தான் இருக்கார் அந்த கடவுளை நாங்கள் பூமியாகவோ மண்ணாகவோ மரமாகவோ பார்த்து வணங்குறதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்கள் கடவுளை எந்த பொருளாகவும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக தீவிரமாக சொல்கிறாங்க வந்தே மாத்திரமெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் தேசிய கொடியை வணங்க மாட்டோம் எங்கள் மதத்தின்படி பண்ண முடியாது சொல்கிறாங்க அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க எங்கள் மதத்தின்படி அம்மாவுக்கு மதிப்போம் நாட்டை மதிப்போம் நாட்டை வணங்க மாட்டோம் சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க நாட்டை மதிக்கிறோம் அம்மாவை மதிக்கிறோம் அப்பாவை மதிக்கிறோம் வி ரெஸ்பெக்ட் பட் டோண்ட் ஒர்க்ஷிப் வி கான்ட் ஒர்ஷிப் அதை பிரித்து வச்சுருக்காங்க நாங்கள் மதிப்பு தருவோம் மரியாதை கொடுப்போம் ஆனால் கடவுளாக கருதி வணங்க மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் கடவுள் கிடையாது நம்ம அப்படி சொல்லலை கடவுள் தான் இத்தனையுமாக சாத்தானாக இருப்பதும் கடவுள் தான் சாத்தானாக இருப்பதும் கடவுள் தான் கடவுளுக்கு அந்நியமாக சாத்தான எப்படி இயங்க முடியும் ஆக கெட்டதும் நல்லதும் எல்லாமே இறைவனை சார்ந்துதான் தான் இறைவனாக இந்த இடத்துல மெய்ப்பொருளை சார்ந்து இயங்குகிறது ஆகையினால் கடவுளை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் அனைத்திற்கும் ஆதாரமான கடவுள் சாதாரண துவைத்தத்தில் வந்து எனக்கு வேறான கடவுள் உலகத்துக்கு வேறான கடவுள் எனக்கு வேறான கடவுள் இதுதான் நிறைய பேருக்கு சௌரியமாக இருக்குது ஆனால் இது விவர்த்தவாதம்னு ஒரு வாதம் விவரத்தவாதம் வேறணும் இல்லை கயிற்றில் பாம்பை போல தங்கத்தில் நகையைப் போல் ஆதாரம் வந்து மாறவே மாறாது அதில் கற்பிக்கிற கற்பனைகள் மாறும் தங்கத்தை போல தங்கத்தில் நகையெல்லாம் மாறிகிட்டே இருக்கும் ஆனால் தங்கம் அடிப்படை இல்லையா ஆக மாறாத காரணத்தில் மாறுகின்ற பொருள்களை கற்பிப்பது மாறாத மெய்ப்பொருளில் மாறுகின்ற உலகங்கள் உடல்கள் உள்ளங்கள் எல்லாவற்றையும் கற்பிக்கிறோம் வந்து கடவுள் சகுண பிரம்மன் எல்லாம் கற்பிக்கிறது ஆ சகுண பிரம்மன் வந்து ஜீவனுக்கு பின்னம் நிர்குணப் பிரம்மன் ஜீவனுடைய ஸ்வரூபம் அதைத்தான் இந்த மந்திரங்கள் தெளிவுபடுத்துகிறது ஆகவே அகம் அமிரா தஸ்மின்னு சர்வே லோக்காக ஸ்ருத்தாக அந்த புருஷனிடத்தில்தான் ஆத்மாவினிடத்தில்தான் பிரம்மனிடத்தில்தான் அமிர்தஸ்வரூபத்தினிடத்தில்தான் அனைத்து உலகங்களும் ஜட பிரபஞ்சங்களும் சேத்தன பிரபஞ்சமும் அதில்தான் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன தது நாத்தேத கஷ்டன ரெண்டாவது அத்தியாயம் முதல் வள்ளி ஒன்பதாவது மந்திரத்துலேயும் இந்த தது நாத்தேத்தி கஷ்டனுங்கிற பதம் வந்திருக்கு அங்கே சங்கராச்சாரியார் விளக்கம் சொல்லியிருக்கார் அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை ஆத்மாவுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை அனைத்தும் அனன்யம் அனன்யம்னா அதற்கு வேறாக இல்லை மீண்டும் இந்த கருத்துக்கள் மனதில் பதிய உபதேசிக்கப்படுகிறது பார்க்கலாம் அக்னிர் பிரவிஷ்டம் ரூபோ ஏகஸ்தர்வூத்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிபோஷ भुवनं வாயக்கோவாத்தோ அைகோ பிரவிஷ ோ இ மீத்தியம் ஒன்றுதான் அப்படிங்கிற கருத்தை புரிய வைக்கிறது ஆத்ம ஏகத்துவம் திருஷ்டாந்துவயம் திருஷ்டாந்தவுன்னு சொல்லலாம் திருஷ்டாந்துவயம் ஆத்மா ஒன்று இரண்டு உதாரணங்கள் இரண்டு எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தங்கள் ஆத்மா ஏக்கமேவ சங்கராச்சாரியார் சொல்கிறார் அநேக குதார்க்கிக புத்திம் விசாலி புத்தி விசாலித்த அந்தரணானாம் பிரமாண உபப்பி ஆத்மகத்விஞானம் அசக உச்சியமான அனுருஜபுத்தீனா ப்ராஹாநாள் சேதசி நதீயத்தை திரே ஆதரவீ புனப்பு புன ஆஹ் நான் தமிழ் படுத்தி சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த வேற்றுமை எண்ணம் மிக பலமாக இருக்கிறது அநேக குதார்க்கிகபுத்தி விசாலித்தரம் இந்த குதர்க்கம் ஏதாவது பண்ணி பண்ணியே அதனால் மனசு கெட்டு போச்சான் விசாலித்த அந்த கரணானாம் அந்த மனசெல்லாம் வந்து என்னெல்லாமோ அப்படி இப்படி லாஜிக்கல்லாம் வந்து இல்லாஜிக்கல்லாம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது வேதத்தை மனசில் வச்சுட்டு திங்க் பண்ணுறது கிடையாது அதனால் அநேக குத்தார்க்க புத்தி விசாலித்த அந்த சாங்கியர்கள் வைசேஷிகர்கள் இவர்களெல்லாம் வந்து ஆத்ம பகுத்துவாதிகள் அதை பற்றி போடுறாங்க ஆத்ம ஆத்ம பகுத்வவாதின்னா ஆத்மா பல நான் ஆத்மாங்கிறது பலங்கிற விஷயத்தை பல பேர் சொல்லுகிறார்கள் அவங்களுடைய அதை கேட்டு கேட்டு நமக்கும் மனசில் அந்த எண்ணம் இருக்குது இந்த தன்னுணர்வை அவர்கள் பலப்படுத்துகிறார்கள் தன்னுணர்வை அழிக்கிறதுக்கு இல்லை அப்படிப்பட்டது பிரமாணம் கிடைச்சா கூட சாஸ்திரப்பிரமாணம் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் கூட இந்த ஆத்மாவோடய ஆத்மா ஒன்று தான் அப்படிங்கிற விஷயத்தை பல தடவை திரும்ப திரும்ப சொன்னாலும் கூட அது வந்து என்னது அந்த புத்தி நேராக மாட்டேங்கிறது தான் அனுஜு புத்தினாம் பிராமணானாம் அவர் அவர் பார்க்குற குரூப்பெல்லாம் அதுதான் எல்லாம் வேதம் படித்த பண்டிதர்களுக்குள்ளே இந்த குழப்பம் ஆக என்னால் பிராமணானாம் அவர்களுக்கெல்லாம் பிராமண கிரகணம் உபலட்சணார்த்தம் சர்வேஷாமப்பே அதிகாரி நாம் அதான் பிராமணன் சொன்னால் அர்த்தம் கிடையாது எல்லா அதிகாரிகள் வேதாந்தத்தில் மோட்சம் அடையணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறானோ அவனை எல்லாம் சேர்த்து தான் இந்த அர்த்தம் சொல்லியிருக்கு அப்படி சொல்லி ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் சாதாரணமாக பிராமணனான சந்யாசினாம்பர் இந்த இடத்துல ஆத்ம ஏகத்துவ விஜானம் பலமுறை சொல்லியாச்சு இருந்தாலும் மனசில் அதை வாங்கிக்க முடியல நிறைய பேரெல்லாம் அசிமுலேட் பண்ண முடியல ஜீரணம் பண்ண முடியல சேத்தசி ந அதீயத்தே புத்தியில் அதை வாங்கி மறுக்கிறார்கள் அதனால் என்ன பண்ணுகிறதுனா தற்பிரதிபாதனே ஆதரவதி ஸ்ருதி அதை சொல்லக்கூடிய விஷயத்தில் வேத மாதாவானவள் மிகவும் திரும்ப திரும்ப கருணையோடு புனகா புனகா ஆக ஸ்ருதி மறுபடியும் மறுபடியும் வேத மாதா பேசுகிறாள் அப்படிங்கிற மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் சங்கராச்சாரோட இன்ட்ரடாக்ஷன் இந்த மந்திரத்துக்கு அதாவது எத்தனை தடவை சொன்னாலும் இவங்களுக்கு இந்த ஆத்ம ஏகத்துவ புத்தி வர்றதில்லை இந்த ஆத்ம பகுத்வ புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம ஆத்ம ஏகத்துவம் சொன்னால் கூட அவர்கள் ஆத்ம பகுத்துவத்தை சித்தாந்தம் பண்ணுவே முற்படுகிறார்கள் ஏன்னா இந்த பிறப்பு இறப்பு இது இருக்கு இதில் இருக்கிற கர்மா இந்த விஷயங்களையே பிடித்து கொண்டு இந்த ஆத்ம ஏகத்துவ விஷயத்தை மறுக்க முற்படுகிறார்கள் அதுக்கு ஒரு காரணம் சொல்ல பாஷண்ட புத்தி ஜனன மரணாதி நியமாத்து ஜனன மரணங்கிறது இருக்கிறதுனால யுகபத்து பிரவிறேஷ்ட ஆத்மா ஒன்றுனா எல்லாம் ஒரே நேரத்திலேயே பிரவர்த்திக்கிறோம் இப்படிலாம் தர்க்கத்தை எல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க இத்ததிஹேத்து உபன்யாசேன ஆத்முத்வம் சாதையம் வைசேஷிகாச்சமு தர்க்கம் உபநியில சா குத்தர்க்கார்த்தியர்களும் வைசேஷிகர்களும் முதலானவர்கள் சாங்யர்கள் வைசேஷிகர்கள் நையாயிகர்கள் யோகிகள் யோகசாஸ்திரிகள் பூர்வமீமாம்சகர்கள் இப்படி அதுக்கப்புறம் துவைத்திகள் விசிஷ்டாத்வைத்திகள் சைவ சித்தாந்திகள் இவர்களெல்லாம் திரும்ப திரும்ப ஆத்ம பகுத்துவத்தை நிரூபிக்க முயற் முற்படுகிறார்கள் ஆனால் வேதமோ ஆத்ம ஏகத்துவத்தை சொல்லுகிறது என்று இதுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து இந்த மந்திரத்தை சொல்கிறார் பாருங்கள் எச்சா ஏகா அக்னி அக்னி ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறது உபனிஷத் ஆத்ம ஏகத்துவத்துக்கு அக்னிஹிங்கிறது எத்தனை இருக்குது எத்தனை அக்னி இருக்குது ஹோமகுண்டை நிறைய போடுவாங்க ஹோமகுண்டை நிறைய போட்டாலும் அத்தனை ஹோமகுண்டத்துலேயும் எத்தனை இருக்குது அக்னின்னா வீட்லேயே அக்னியே மூணாக பிரிக்கிறோம் இது காரகபத்தியம் இது ஆகவனியம் இது தாட்சிணா அக்னி வந்து விளக்கில் வந்து அஞ்சு சுடர் இருக்குது எத்தனை சொடர் இருக்குது தீப ஜுவாலும் அக்னி தத்துவம் எத்தனை இருக்குப்பா அக்னி தத்துவங்கிறது ஒன்று அதாவது என்ன சொல்கிறாங்க லேம்ப்ஸ் ஆர் மெனி லைட் இஸ் ஒன் அதாவது விளக்குகள் பல வெளிச்சம் ஒன்றே அது அப்படி இருந்தாலும் இந்த தீப ஜுவாலைங்கிறது தானே அந்த தீபஜுவையை அணைச்சுட்டா அது எங்கே போகிறது அக்னி எங்கே இருக்குது ஆகாஷம் இருக்குது வாயு இருக்குது ஆகாஷம் எங்குன்னு நிறைஞ்சிருக்கு வாயுவும் ஆகாசத்தில் எங்கே வேணாலும் சுற்றின்னு வந்துகிட்டே இருக்குது அடுத்தது அக்னி இந்த அக்னி தத்துவம் எங்கே இருக்குன்னா எங்கே இல்லை இப்போ வந்து நெ குச்சியை வச்சு ஒரசின உடனே நெருப்பு வருது எங்கேருந்து வருது அதுக்கப்புறம் அணைச்ச உடனே போயிடுறது எங்கே போகிறது அது இந்த இடமெல்லாம் இப்போ சுடுறதா சுடலை ஆனால் பர்டிகுலராக அது வந்தால் சுடுறது அதில் நம்ம காஃபியும் போட்டு குடிக்கலாம் ஹோமமும் பண்ணலாம் விளக்கும் ஏற்றலாம் வீட்டையும் கொளுத்தலாம் அக்னிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்போ அக்னிங்கிறது ஒன்று தானே ஒரே தத்துவம் தானே சொல் யதா ஏக்கா அக்னி அக்னி சொல்ல முடியுமோ அக்னி வந்து நிறைய ஹோமகுண்டத்தில் நிறைய அக்னி இருக்குது நிறைய ஜுவாலை இருக்குது ஆகையினால அக்னி அநேக்கம்னு எப்படி சொல்லுவேன் நீ அநேக அக்னின்னு சொல்ல முடியுமா விவகாரத்துக்காக வச்சுருக்கோம் நீங்கள் இந்த கலசம யாகசாலையில் வந்து முப்பத்தி குண்டம் நாற்பத்தொம்போது குண்டம் அப்படின்னா அத்தனை குண்டங்களையும் அது வந்து அந்த அக்னியை வந்து ஆகாஷமாக ஒரு அக்னியை பூஜை பண்ணுவோம் ஒரு அக்னியை அக்னியாகவே பூஜை பண்ணுவோம் ஒரு அக்னியை ஜலமாக பூஜை பண்ணுவோம் அதாவது ஆகாஷ தத்துவத்துக்காக ஒரு குண்டம் வாயு தத்துவத்துக்காக ஒரு குண்டம் அக்னி தத்துவத்துக்காக ஒரு குண்டம் பிருத்திவி தத்துவத்துக்காக ஒரு குண்டம் இப்படி தான் வரும் பரசிவ தத்துவத்துக்காக ஒரு குண்டம் அதுதான் அது முக்கியமான குண்டம் எல்லா குண்டமும் தத்துவ குண்டங்கள் அத்தனை தத்துவ நீங்கள் கும்பாபிஷேகம்லாம் பார்த்தா தெரியும் அதிலெல்லாம் அத்தனைலேயும் பூஜை பண்ணி அத்தனை விஷயம் இதையும் எடுத்து அத்தனை பேரும் ஒன்று ஒன்று கொண்டு வந்து அதை அப்படியே அந்த தத்துவங்கள் எல்லாம் அந்த முக்கியமான குண்டத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிடுவாங்க அப்புறம் அதுதான் ஒன்றாக்கி விடுறது எல்லா அக்னியும் அக்னியை பிரிக்கிறது அக்னியை ஒன்றாக்குறது ராத்திரி பத்து மணிக்கு நம்ம எல்லோரும் ஒன்றாயிடுறோம் இப்படி தான் நினைக்கிறேன் எத்தனை பேர் பேசியன்ட் இருக்காங்களோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்களோ தெரியாது தூங்கிறவுனே எல்லோரும் என்ன ஆடுறோம் ஒன்றாயிட்றோம் முழிச்ச உடனே வேற ஆகும் சொப்னத்தில் வேறு வேறு வரியாக இருக்கும் ஆனால் ஒன்று தான் அந்த ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுங்கிறார் யமதர்மராஜா யசா ஏக்கா அக்னி ஒரே அக்னியானது புவனம் பிரவிஷ்டா புவனம் பிரவிஷ்டான்னு சொன்னால் பவந்தி அஸ்மின் பூதானீதி புவனம் அயம் லோகா அதாவது ஷரீரம்னு எடுத்துக்கலாம் புவனம் பிரவிஷ்டா இல்லாட்டி சரீரம்னு எடுத்துக்கலாம் புவனம் பிரவிஷ்டன்னா அந்தந்த பா இதில் விறகு கட்டை எது வேணாலும் ஃபார்ம் எடுத்துக்கோ விளக்கு அதில் எல்லாம் பிரவிஷ்டா அதில் நுழைஞ்சு ரூபம் ரூபம் பிரதி ரூபோ பபூவ அணு பிரவிஷ்டா சன்ன ரூபம் ரூபம் தார்வாதி தாஹியபேதம் அந்த ஒரே தத்துவமான அக்னியானது இந்த பிரபஞ்சத்தில் புகுந்து இருக்குது வியாபிச்சிருக்கு அக்னி தத்துவம் வியாபிச்சிருக்கு அது விறகு கட்டையில் வெளிப்படுறது விறகு கட்டையில் வெளிப்படுறது ஃபார்ம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது விறகு ரொம்ப குண்டாக இருந்து வேறு விறகாக இருந்ததுன்னா அது இப்படி இருக்கும் உருண்டை உருண்டையாக இருக்கும் அது மாதிரி இருக்குது இன்னொன்று பார்த்தா இரும்பு த இப்படி நீட்டி வச்சுருந்தா அது மாதிரியே இருக்குது இன்னொன்று இப்படி வேறு ஃபார்ம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது நீங்க இரும்பை போட்டாலும் சரி பித்தளையை போட்டாலும் சரி என்னத்தை போட்டாலும் சரி அக்னி அது மயமா ஆகியாயி ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்தந்த ஃபார்ம்ல தெரியறது ஆனால் அக்னிக்கு உண்மையிலே ஃபார்ம் இல்லை ஃபார்ம்லெஸ் அக்னி ஃபார்ம் மாதிரி தெரியறது தாத்பரிய அக்னி ஏக்கஹா அவ்வளோதான் எதா ஏக்கஹா அக்னி புவனம் பிரவிஷ்டஹா சன்னு ரூபம் எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் தத்துவத்தையும் மனசில் வச்சுன்னு சொல்றாரு நம்ம உடம்புக்குள்ளேயும் அக்னி இருக்கா இல்லையா அக்னி இல்லைன்னா சத்ருவண்டி தான் அக்னி இருக்கணும் ப்ராப்பர் டெம்பரேச்சர் இருக்கணும் வயத்துக்குள்ளே நெருப்பு இல்லைன்னு சொன்னால் ஜீரணிக்க முடியாது ஜாடராக்னி இருக்குது அக்னி ஹயத்துலையும் இருக்குது ஆஹா அக்னி தத்துவம் இருக்குது இந்த உடம்புக்குள்ளே அக்னி தத்துவம் இருக்குது ஜலத்தம் இருக்குது ஆகாஷத்தில் தான் உடம்பு உடம்புக்குள்ள ஆகாஷம் இருக்குது அப்புறம் பிருத்திவி தத்துவம் இருக்குது பஞ்சபூதமும் உடம்பு தானே இப்போ அதனால்தானே இந்த உடம்புக்கு பேரே பாஞ்ச பௌத்திகரீரம் இந்த பிரபஞ்சத்துக்கே பௌத்திக பிரபஞ்சம் தானே பேர் ஆதிப்போ பபூவ இது எக்ஸாம்பிள் அதே மாதிரி ததா எதா அப்படின்னு போட்டால் இங்கே ததா வரணும் எதா ஏக்க அக்னி புவனம் பிரவிஷ்டூப்பம் பிரதிப்போ பபூவ தப்படி ஏக சர்வூத்தராத்மா ஏகா அனைத்து சரீரத்துக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய ஆத்மா ஏகா ஒன்றுதான் ரூபம் ரூபம் பிரதி ரூபோ பபுவ ரூபம் ரூபம் பிரதி ரூபோ பகிஷ்ட அந்தந்த ஃபார்மா இருக்குது அப்புறம் என்னென்னா அதுக்கு வெளிலையும் இருக்குங்கிறார் உடம்புக்குள்ளே மாத்திரம் ஆத்மா இல்லை உடம்புக்கு வெளியிலும் இருக்குது ஆகாஷத்தை போல கட்டடத்துக்குள்ளும் கட்டடத்துக்கு வெளியிலும் ஆகாசம் இருப்பதை போல ஆத்மா உடம்பினுள்ளும் உடம்பிற்கு வெளியேயும் எல்லா உடம்பினுள்ளும் எல்லா உடம்பிற்கு வெளியேயும் அது இருக்கிறது ஒரு பொருள் தான் அது அக்னி மாதிரி இது எக்ஸாம்பிள் அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் என்னது அதே மாதிரி தான் காத்தும் வாஜுர்யைகோ புவனம் பிரவிஷ்டம் ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபுவ நம்ம உடம்புக்குள்ள காற்றும் இருக்குது காற்றும் இப்படி தான் நீங்கள் பலூன் எடுத்துக்கங்களே பலூனை வந்து விதவிதமான பலூன் பண்ண முடியும் விஷ்ணு பலூன் சிவன் பலூன் அப்புறம் வந்து பிரம்மா பலூன் பராசக்தி பலூன் எல்லாம் பண்ணலாம் நம்ம அத்தனை பேரையும் பலூன் மாதிரி பண்ணலாம் எல்லா பலூன் பண்ணி எல்லா பலூனுக்குள்ளேயும் என்ன விடலாம் காற்று விடலாம் காற்று எத்தனை காற்று இருக்குது ஒரே காற்று தான் இருக்குது அத்தனை பலூனுக்குள்ளேயும் ஒரே காற்று இருக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் ஒரே தத்துவம்தான் இருக்குது அந்த ஒரு ப்யூர் கான்சியஸ்னஸ் தத்துவம் தான் இருக்குது அதை மனசில் எப்போது அதை பண்ணினா இதெல்லாம் நம்முடைய ஆக்டிவிட்டீஸு நம்முடைய இமோஷன்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கிடையாது நம்ம உணர்ச்சிகள் நமது செயல்கள் நமது வாழ்க்கை விளைவுகள் ஜாதகங்கள் பிறப்பு இறப்பு எதுக்குமே ரியாலிட்டி கிடையாது சத்தியத்துவமே கிடையாது எப்படி கொடுக்க முடியும் எத்தனையும் மாறிண்டே இருக்கிறத போய் எனக்கு பிடிச்சிக்கணும் மாறாத மெய்ப்பொருளை பிடிச்சுட்டு இருந்தால் போருமே என்ன பண்ணுறோம் இல்லை இல்லை அதில் ஒன்றும் டேஸ்ட்டே இல்லை டேஸ்ட் வேணுங்கிறோம் டேஸ்ட் வேணும் அவஸ்தப்படு ரெண்டுலாம் டேஸ்ட்டும் வரும் இன்பம் மாத்திரமா வரும் துன்பமும் வரும் இல்லை எனக்கு இன்பம் மாத்திரம்தான் வேணும் குருதை மாத்திரம் தான் வேணும் சனி தசைப்படாதுன்னா ஜாதகத்தில் எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு ரெண்டும் வந்து தான் ஒரு மனுஷனுக்கு எல்லா தசையும் வந்து தான் ஆகணும் அத்தனை தசையும் அனுபவிக்கிறதுக்குள்ளே இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்கிறது வேறு விஷயம் ஆனால் ஆர்டர் அத்தனையும் இருக்கே சூரிய தசை இருக்குது சந்திர தசை இருக்குது அப்புறம் வந்து சூரியன் சந்திரன் அப்புறம் வந்து அங்காரக தசை இருக்குது அப்புறம் புத தசை இருக்குது சுக்கர தசை இருக்குது ராகுதசை இருக்குது கேது தசை இருக்குது குரு தசை இருக்குது சனி தசை இருக்குது ஒம்போது தசையும் வந்து தானே இத்தனை தசையும் நான் இல்லை இல்லை எனக்கு இந்த இதெல்லாம் நல்ல திசையோ அந்த தசை மாத்திரம் வந்துட்டு போட்டுன்னு சொல்ல முடியுமா வாழ்க்கை வேணுன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லைன்னா தூக்கி எறிஞ்சணும் ரெண்டையும் இது வேண்டான்னா அதையும் தூக்கி போடு துன்பம் வேண்டான்னு சொன்னால் இன்பத்தையும் வேண்டாங்கணும் எனக்கு நஷ்டம் வேண்டான்னா லாபம் வேண்டான்னு சொல்லு என்றைக்கு நீ லாபம் வேண்டாங்கிறியோ அன்றைக்கி தான் உனக்கு நஷ்டம் கிடையாது உனக்கு வெற்றி வேண்டாங்கிறையோ அன்றைக்கி தான் தோல்வியும் என்னைக்கு சுகம் வேண்டான்னு சொல்கிறியோ அன்னைக்குதான் உனக்கு துக்கமும் கிடையாது இல்லை சுகம் தான் வேணும் துக்கம் வேண்டான்னு சொன்னேன் ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியாது அதில் ரூபம் ரூபம் இந்த மந்திரங்கள்லாம் அதை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்கிறேன் அதுக்காக தான் ஆத்மா நித்ய ஆனந்த ஸ்வரூபம் அதில் துக்கமே கிடையாது இந்த உண்மையை புரிஞ்சுட்டா நமக்கு ரிலீஃப் இல்லாட்டி இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸாக நினச்சிட்டு இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணின்றது தான் நடக்கிற காரியம் கிடையாது எத்தனை வருஷம் ட்ரை பண்ணாலும் இது நாய்வால் தான் ஆக என்னால் இதில் இருக்கிற அபிமானத்தை விடுறதை தவிர வேறு உபாயம் கிடையாது எல்லா விதமான அபிமானத்தையும் விடணும் ஆக ரூபம் ரூபம் பிரதி ரூப்போ பபுவ எப்படி காற்று ஒரே காற்றானது யதா ஏக்ககா வாயு புவனம் பிரவிஷ்டகா ரூபம் ரூபம் ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளேயும் புகுந்து ஒருத்தன் மூச்சுக்காத்த நன்னாக வச்சுக்கிறான் பிராணாயாமம்லாம் அபியாசங்கள்லாம் பண்ணிப்பான் மூச்சுக்காத்த நன்றாக வச்சுக்கிறான் இன்னொருத்தன் சரியாக வச்சுக்கல ஆனால் எல்லோருடையக்குள்ளேயும் மூச்சு காற்று இருக்குது அதனால் இங்கே அதை தாற்பயம் இல்லை வாயு ஏக்கா அதில் தான் தாற்பயம் அதே மாதிரி ததா சர்வ பௌத்தாந்தராத்மா ஏக்கா ரூபம் ரூபம் பிரதி ரூப்போ பகிஷ ஆணாகவும் பெண்ணாகவும் அந்தணனாகவும் மேல் ஜாதி ஆகவும் மந்திரியாகவும் பியூனாகவும் என்னெல்லாம் ஒரே வஸ்து தான் இத்தனை ரூபத்தில் இருக்குது ஆகையினால் நம்ம யாரை பார்த்தாலும் என்னையே தான் பார்க்கறேன் எல்லாம் என்னோட சொத்து தான் இந்த உலகமே என்னோட சொத்து தான்னா என்ன பண்ண முடியும் யார் அனுபவிக்கிறானோ அவன் நான் தான்ண்ணா எனக்கே வேண்டாமே அதை அனுபவிக்கிறவனே நான் தான்னா முடிஞ்சு போச்சு உண்மை அதுதான் யார் அனுபவிச்சு இந்த உலகத்தில் பெரிய பணக்காரன் யார் யாரோ வச்சுங்களேன் பில் கிளிண்டன் பில் கிளிண்டனாக வேறு யாரோ பேர் வச்சுக்கோங்களேன் அவன் நான் தான் உண்மையிலே உண்மையில்லே உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு சுவாமின்னா எனக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியம் உனக்கு பிடிச்சிருந்தா தான் தெரியுதோட அருமை உண்மை அதுதான் எனக்கு அவனை பார்த்து புறாப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவனை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நான் அது உலகத்திலேயே பரம தரித்ரன் யாரு அவனும் நான் பரம பரம தரித்திரன் நான் ஒரு பைசாவுக்கு வழியே இல்லை நாளைக்கு சமத்தியான சாப்பாட்டுக்கு வழி இல்லை அவன் யாரு நான் அவன் மல்டி மில்லியனரும் நான் இவனும் நான் கடுமையான நோயில் வாடின்ட்ருக்கிறவனும் நான் தான் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறவனும் நான் தான் அப்படிங்கிற அப்படி இந்த தத்துவம் முந்து போயிருக்கா போய் பேசிகிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை இந்த தத்துவத்தில் நல்ல ஆழமாக போயிட்டால் நமக்கு ஒன்றும் எதுவுமே பாதிக்காது அதுதான் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது இங்கேயே அந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் ரூபம் ரூபம் பிரதி ரூப்போ பகிஷ ஆக எல் எல்லா குழந்தைகளும் நான் தான் எல்லா முதியவர்களும் நான் தான் எல்லா நடுவயதுக்காரர்களும் நான் தான் எல்லா சிங்கங்களும் நான் தான் இப்படி இருக்க வேண்டியதான் எல்லா புலிகளும் நான் எல்லா எலிகளும் நான் எல்லா கோசுக்களும் நான் எல்லா மரங்களும் நான் தான் உங்களுக்கு தோணலாம் சத்தியம் எது சத்தியமோ அது பைத்தியகாரத்தனமாக தோன்றது மாயைதானே அறியாமதானே விவகாரம் பண்றதுல வேணா சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் ஆழமாக மனசில் புரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் சிரமம் இல்லையே ஆக ரூபம் ரூபம் பிரதி ரூப்போ பகிஷன் ரெண்டு எக்ஸாம்பிள் காற்று உதாரணம் நெருப்பு உதாரணம் ஆத்மா ஒன்று என்பதற்காக சொல்லப்பட்டது உபதேசிக்கப்பட்டது நெருப்பும் காற்றும் ஒன்றே அதே ஆத்மா எல்லோருக்கும் ஒன்றே இதை சொல்லியிருக்கிறதுங்க அழகு எப்படி அந்தந்த கட்டையில் புகுந்து புகுந்து அப்படி அந்தந்த ஃபார்ம் தெரியறதோ அது மாதிரி ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளேயும் புகுந்து மரத்துக்குள்ளே புகுந்து மரமாக தெரிகிறது ஒரு வார்த்தைக்கு சொல்கிறோம் அது மேலே அது இருக்குது கற்பிக்கப்பட்டுருக்கு சரி நம்ம சாதாரணமாக கடா காசம் மடா காசம்லாம் இது நெருப்பு வச்சுன்னு கொடுத்து இருக்கிற நெருப்பு ஒன்று தான் இருக்கிற காற்று ஒன்று தான் அப்படின்னு எத்தான் எல்லாத்துக்குள்ளே இருக்கிற ஆகாஷம் ஒன்றுன்னு சொல்லவா வாணும் ஒன்றும் வேண்டியதில்லை இந்த மூணு பூதங்களே அப்படி தான் இருக்கு அடுத்த மந்திரம் ஆத்மாவில் தேகஸ்தஸ்யாபி பரஸ்ய நசம்சார துக்கம் ஆத்மா உடலில் இருந்தாலும் அதற்கு இன்பத் துன்பங்கள் இல்லை என்று அடுத்த மந்திரம் சொல்லப்போகுது ஆத்மாவுக்கு உடல் இன்பத் துன்பங்கள் இல்லை எனக்கு இன்பத் துன்பங்கள் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ இன்பப்படுகிறாரு இன்பமும் துன்பமும் மாறுவதற்குரிய தோற்றமானது இன்பமும் மாறப்போகிறது துன்பமும் மாறப்போகிறது ஆக இந்த இன்பத் துன்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே வேடிக்கை பார் என்பதுதான் கருத்து சூரியோயா சர்வலோக சக்ஷு ந லிபியத்தை சாட்சுஷை பாஹ்யதோஷை ஏகஸ்தா சர்வூதாந்தராத்மா நிபியத்தை சூரிய நிபியத்தை நிபியத்தை இதுக்கு ஒரு இது சொல்கிறார் ஆதிசங்கரர் இந்த மந்திரத்துக்கு அப்போனா எல்லா ஆத்மாவும் ஒரே ஆத்மாதான்னு சொன்னால் ஆத்மாவுக்கு சம்சாரம் உண்டா இல்லையா இன்பத் துன்பங்கள் உண்டா இல்லையா அடுத்த கேள்வி ஆக இங்கே இந்த மந்திரம் சொல்கிறது ஆத்மாவுக்கு சம்சாரம் கிடையாது சம்சாரம்னா என்ன பிறப்பு இறப்பு வளர்ச்சி தேய்வு வாழ்க்கையில் அனுபவிக்கிற துன்பங்கள் ஜாதகங்கள் ஒன்றும் கிடையாது உடம்புக்குத்தான் ஜாதகமே தவிர ஆத்மாவுக்கு ஜாதகமே கிடையாது நாம் யார் உடம்பா ஆத்மாவா உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா வச்சுக்கோங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா உடம்புக்கு வெளியில் யார் இருக்கா ஆத்மானா என்ன ஆத்மாவா எது எல்லாவற்றையும் கிரகிக்கிறதோ எது எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கிறதோ எது எப்பொழுதும் இருக்கிறதோ அதற்கு பெயர் ஆத்மா எச்சாப்னோத்தி எதாதத்தே எச்சாத்தி விஷயானிக யச்சாசிய சந்தத்தோபாவா தஸ் மாதேதி கீர்த்தியத்தை ஆத்ம சப்தத்துக்கு லட்சணம் ஆக எல்லா அந்தந்த வடிவமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்போ அந்தந்த வடிவத்தில் இன்பத்துன்பத்து அனுபவிக்கிறதா ஆத்மா சம்சாரியாக இருக்கான்னா சம்சாரி இல்லைன்னு இந்த மந்திரம் சொல்கிறது यथा सर्वलोक चक्षु सूर्य एपड़ी रिंपल एक्साप्ल अनेलग कणा सूर्य सूर्यन प्रकाश पड़ रुल कूर्य यथा सर्वलोक चक्षु सूर्य न लिप्यते चाक्षुषर्बा्यदोष இந்த சூரிய கண்ணுக்கும் அனுகிரகம் பண்ணுற சக்ஷுஷூரியா சூரியோமே சக்ஷுஷி ஸ்ருதா சக்ஷுருகிருதயேன்னு வேதமெல்லாம் சுருகிறது ஆ இந்த கண்ணுக்கு அனுகிரகம் பண்ணுற தெய்வம் சூரிய பகவான் அதனால தான் நமக்கு கண்ணு சரியில்லைன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் கண்ணு கெட்டால் சூரிய நமஸ்காரங்கிறாங்க இல்லையா ஆ சூரிய நமஸ்காரம் பண்ணால் கண்ணுக்கு நல்லது நமஸ்காரம் பண்ணாலே ப்ளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக வரும் அதனால் கண்ணுக்கு சரியாக பிளட்டு போகும் அப்போ கண்ணு சரியாயிடும் ஆக நமஸ்காரத்தை சூரிய நமஸ்காரங்கிறத விட நமஸ்காரத்துக்கே கண்ணை நல்லாக்கிற சக்தி இருக்கு அதனால் சூரியனுக்கு பேரே நமஸ்காரப் சூரியஹா அபிஷேகப் பிரியோ சிவஹா அலங்கார பிரியோ சூரியஹாம்பாங்க அவங்களுக்கு அது பிரியமில்லை நமக்கு அது நல்லது அதுக்காக அப்படி வச்சுருக்கோம் சாக்ஷுஷைஹி பாஹ்யதோஷை வெளியில் இருக்கிற மல மூத்திரங்களைலாம் கண்ணு பார்க்கறது மலங்கள் அழுக்கெல்லாம் மாசுடைய பொருள்கள்லாம் சூரியன் பொருளுக்கு வெளிச்சம் இது பண்ணுறாரா இல்லையா தெருவில் எத்தனையோ மலங்கள்லாம் இருக்குது எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது எச்சல் துப்புறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அத்தனையும் சூரியப்பிரகாசம் வியாபிக்கிறதா இல்லையா சூரிய பிரகாசம் எல்லாத்தையும் வியாபிக்கிறது கண்ணும் வியாபிக்கிறது கண்ணில் இருக்கிற தோஷமும் அந்த பிரகாசத்தை ஒன்றும் பண்ணாது சூரியனுடைய பிரகாசம் கண்ணினுடைய தோஷம் அந்தக்கரணத்துடைய தோஷம்னு வச்சுக்கோங்க தப்பு இல்லை கண்ணினுடைய தோஷம் கண்ணுன்னு இந்த கண்ணுடைய தோஷங்கிறது அந்தக்கரணத்துக்காக சொல்லப்படுறது கண்ணு எக்ஸாம்பிள் ஆக இந்த கண்ணினுடைய தோஷமோ அதில் இருக்கிற தோஷமோ சூரிய பிரகாசத்தை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது அது மாதிரி இந்த வாழ்க்கையில் நமக்கு மனசில் ஏற்படுற எல்லா எண்ணங்களும் நான் அந்த எண்ணங்களை பிரகாசப்படுத்தினாலும் அந்த எண்ணங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எண்ணங்கள் எத்தனை வந்துருக்கு போயிருக்கு இது வரைக்கும் நம்ம எத்தனை எண்ணி இருப்போம்னு சொல்லு கணக்கு போடுங்க பார்ப்போம் எத்தனை விஷயத்தை எண்ணி இருப்போம் குழந்தையிலேருந்து இது நம்ம எண்ணின எண்ணங்களையெல்லாம் கணக்கிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி காலையிலேருந்து இது எத்தனை எத்தனை தாட்டு வந்ததுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் என்னாலும் முடியாது உங்களால் முடியுமா அதனால் எண்ணங்களெல்லாம் வந்து வந்து போயிட்டே இருக்குது ஆனால் நான் இருக்கேங்கிறது என்னவோ எல்லா எண்ணத்துக்கும் சாட்சியாக மறந்து எண்ணங்களுக்கும் நான் சாட்சி ஞாபகம் வச்சுருக்கிற எண்ணங்களுக்கும் நான் சாட்சி இனி வரப்போகிற எண்ணங்களுக்கும் நான் சாட்சி எண்ணங்களை நான் பார்க்குறேன் எனக்கு வந்து டென்ஷன் இருக்குது இப்போ நான் வந்து ரொம்ப குஷி மூடில் இருக்கேன் நான் இப்போ வந்து ரொம்ப ரெண்டும் கட்டாம் மூடில் இருக்கேன் எனக்கு மூட் அவுட்டு இதெல்லாம் யாருக்கா ஆத்மாவுக்கா மைண்டுக்கா மைண்டுக்கு மூஞ்சி மூடவுட்டானா மூஞ்சி தெரியறது மூடவுட்டானது தெரியறது மூஞ்சியில் மூடவுட்டான தெரியுது மூஞ்சி நானா நானா மூஞ்சி மூஞ்சி என்னோடது மூஞ்சி என்னவா மைண்டோட ப்ராப்ளம் மூஞ்சியோடய ப்ராப்ளம் என்னோட ப்ராப்ளமா நான் ப்ராப்ளமா உங்கள் டீச்சிங் தான் ப்ராப்ளம்னா அசங்க பிரகாசகா மந்திரத்தினுடைய அர்த்தம் ஆத்மா ஏகா ஆத்மா அசங்கத்தையும் பிரகாசப்படுத்தினா இந்த சூரியனுக்கு இந்த பூமியில் இருக்கிற அழுக்காக இருக்கட்டும் ரொம்ப அற்புதமான ஒரு தங்க கோயில் இருக்குது அதையும் சூரியன்தான் பிரகாசப்படுத்துறது ஒரு அழுக்கு இருக்குது மல மூத்திரங்கள் இருக்குது அதையும் சூரியன்தான் அதனால அதுக்கு என்ன பாதிக்கிறது என்ன எக்ஸாம்பிள் சொல்லிருக்காருங்கிறத கவனிக்கணும் யசா சர்வலோக சக்ஷு ந லிபியத்தை சாட்சுஷைஹி பாஹ்யதோஷைஹி சங்கராச்சாரிய அசுச்சியாதி தரிசன நிமித்தை ஆத்தியாத்மிகை பாப்பதோஷைஹி பாஹ்யைஷ்ட அசுச்சியாதீ சம்சர்க்க அதாவது கெட்ட பொருள்களை பார்த்தா அது தோஷம்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் நீ இதை பார்த்துட்டே இது பாபம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தாலே பாபங்கிறது சிலதெல்லாம் ஆக அது பார்த்தா பாபம் இல்லை உத்து பார்த்தான்னா உத்து பார்த்தான் தப்பான நோக்கத்தோடு பார்த்தான்னா அந்த பார்வை எவ்வளோ இருக்கு பாருங்கள் பார்க்குறது மேலெழுந்தவாரியாக பார்க்குறது உத்து பார்க்கறது தப்பான நோக்கத்தோடு பார்க்குறது அதை வைத்துக்கொண்டு பாபத்தோட அளவை பார்க்குறாங்க இது தர்மசாஸ்திரம் ஞாயம் வச்சுக்கணும் இது என்ன தனித்தன் தன்னுணர்வை வைத்துக்கொண்டு தனித்தன்மையோடு இருக்கிற போது பார்க்குற தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சுத்த சைதன்ய திருஷ்டியில் இந்த தோஷம் இல்லைங்கிறார் நிர்தோஷம் அசுச்சியாதி தரிசன நிமித்தைஹி அதனால ஆத்தியாத்மிகைஹி உள்ளுக்குள்ளே இருக்குது எத்தனையோ பாபதோஷைஹி எத்த பாபத்தினால மனசுக்குள்ளே அவ்வளோ துக்கங்கள்லாம் இருக்குது பாபதோஷைஹி பாஹ்யைஷ்ட அசுச்சியாதி சம்சர்க்க கெட்ட கெட்ட ஜனங்களோட பழகிறது கெட்ட பொருள்களை தொடருது இந்த தொடரது பார்க்க்க்க்க்கறது பார்ப்போம் தொடர்றது பார்ப்போம் அப்புறம் அதோட சேர்ந்துருக்கிறது அடுத்த பார்ப்போம் ஆக தர்ஷனம் பாபம் ஸ்பர்ஷனம் பாபம் அப்புறம் சம்சர்கா இதெல்லாம் தோஷங்களை விருத்தி பண்ணிகிட்டே போகும் பார்த்தல் அப்புறம் வந்து என்னது தொடுதல் அப்புறம் கூடவே இருத்தல் இல்லை அதோட சம்பந்தம் வச்சுக்கிறது ஆக ஆத்தியாத்மிகைகி பாப்பதோஷைகி ஆனால் இதெல்லாம் எப்படி நான் லிபியத்தை அதெல்லாம் ஒட்டாது சூரிய பிரகாஷத்தை எதுவும் ஒட்டாது அது மாதிரி ஏகத்தை அதை பார்க்க எல்லாத்துலேயும் ஒரே பல்லவி இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் வந்து ரெண்டு மந்திரத்துலேயும் ஏக ததா அப்படி ஏகா இந்த ஏகாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அத்வைதா பூர்ணா அத்வைதா பூர்ணா சர்வபூத அந்தராத்மா அனைத்து சரீரங்களுக்குள்ளும் இருக்கிற ஆத்மது நிப்பியாக்கோங்க சொல்றோக்கோ அவிதியையாத்மியஸ்தாமோம் துக்கம் அனுபவத்த நரமத்மனி யுசுக் கோஷர उरग न ना विपरीत ஷரன சர்ப்பஜத்த உதகமலீனோ சிந்தி சர்ரஜதோக்கமீரீத்தியோஷவத் விபாவே தோஷைதேபா விபரீத்தியி அறியாமையினால் இந்த உலகமெல்லாம் தன்னிடத்தில் ஆசையையும் செயல்களையும் இன்பத் துன்பங்களையும் அனுபவிக்கிறது உண்மையில் ஆத்மாவுக்கு செயல்களோ அதன் பலன்களோ கிடையாது அது மாதிரி நிறைய உதாரணம் சொல்கிறார் செங்கராஜ் எல்லாமே கயிற்றில் பாம்பை போல காணலில் நீரை போல ஆகாயத்தில் அழுக்கை போல கற்பிக்கப்பட்டவைகள் ஆக அதனால் ஒரு பாதிப்பும் கிடையவே கிடையாது ஆமா கிருஷ்ணர் சுழர் வீட்டில சுழர் அப்பசி பாப்பேபியேபியாத்தானப்ளவனரிஷியசி பதிமூணாய கடசிஷ்லோகத்தையும் ஞாச்சுக்கணும் யூக்மியாஷம் நோபலிப்போ த நோபலிபிய நிபியத்தை ஒட்டாதினர்த்தம் கொஞ்சஙங்கூட ஒட்டாது ஆ லோகதுக்கேன பாஹ்யா அது பாஹ்யமான விஷயமாக இருக்கட்டும் இல்லை ஆத்தியாத்மிகமாக இருக்கட்டும் ஆதி பௌத்திகமாக இருக்கட்டும் ஆதி தெய்வீகமாக இருக்கட்டும் அது வெளியில் இயற்கையின் சீற்றத்தால் வரதாக இருக்கட்டும் பிறரால் வரக்கூடிய துன்பமாக இருக்கட்டும் நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம பாபத்தினால் ஏற்படுற துன்பமாக இருக்கட்டும் எந்த துன்பமாக இருந்தாலும் சரி ஒரு துன்பமும் ஆத்மாவை பாதிக்காது அப்படிங்கிறதான் இங்கே ஆயினும் துன்பமே இல்லாதவனுக்கு போய் துன்பம் இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது துன்பம் எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குதுன்னா கஷ்டத்துக்கு காரணமே நீ கஷ்டத்துக்கு ஜீவன் கொடுக்குறதே நீ தானே கஷ்டம் இருக்குங்கிற அப்போ கஷ்டம் வந்திருக்கு கஷ்டம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை கஷ்டம் வந்திருக்கு கஷ்டம் வந்து கஷ்டம் வேறு நீ வேறையா கஷ்டமே நீயா இதை பே இதை கேட்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா எல்லாம் உட்காந்து பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது அனுபவிக்கிறவுதானே தெரியும் நான் அனுபவிக்கிறதுனால தான் ஆராய்ச்சி பண்ண சொல்கிறோம் புத்தியை யூஸ் பண்ணுங்கிறோம் இல்லை நான் புத்தியை யூஸ் பண்ண பாட்டேன் என் இமோஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும் நீ உன் இமோஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திய நீ மாட்டிப்பேப்பா கஷ்டப்படுவேன் உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு நீ முக்கியத்துவம் தராதே உன்னுடைய உணர்ச்சிகள் உன்னை ஏமாற்றுகின்றன உன்னுடைய எண்ணங்களையே நீ மதிக்காதேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அது நல்ல எண்ணமாக இருக்கட்டும் கெட்ட எண்ணமாக இருக்கட்டும் எந்த எண்ணத்தையும் நீ மதிக்காத ஆனால் நீ எப்போவுமே நல்ல த விவகாரத்தில் தர்மத்தை கடைப்பிடிச்சின்னு பேசாமல் ஆத்மஜான நிஷ்டனாக இருந்து கொண்டே இரு அது ஒன்று அவ்வளோ சுலபம் இல்லைன்னா சுலபமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணு வாழ்க்கையில் எண்ணத்தை இல்லாமல் கஷ்டமானதெல்லாம் ரொம்ப கஷ்டமான படிப்பெல்லாம் பணத்துக்காக வேண்டி படிக்கிற இல்லை பணத்துக்காக வேண்டி ரொம்ப ரொம்ப கஷ்டமான படிப்பெல்லாம் படிக்கிற இல்லை அதை விட இது சம்சாரமே மோட்சமே கிடைக்கும்ப்பா அதை விட பெரிய படிப்பு இது இந்த படிப்பை ஏன் படிக்க மாட்டேங்கிற எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா சரி அனுபவி இல்லை இல்லை எங்களை நீங்கள் ப்ளஸ் பண்ணி தான் ஆகும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் ஆனால் நீங்கள் ப்ளஸ் பண்ணும் சரி ப்ரே பண்ணுறேன் பகவான்கிட்ட உனக்கு நல்ல புத்தியை பகவான் கொடுக்கணும் அவ்வளோதான் சொல்ல முடியும் நான் லிபியத்தை லோகதுக்கான பாஹ்யா இந்த மந்திரமானது இந்த பதினோராவது மந்திரம் ஆத்மாவுக்கு சம்சாரம் இல்லை என்பதை நிரூபிக்கிறது இந்த மந்திரத்துலேயும் ஒரு விஷயம் இருக்குது ஆத்மா ஏக்கா முதல்ல சொன்ன திருஷ்டாந்தம் அக்னிஹி ரெண்டாவது சொன்ன திருஷ்டாந்தம் வாயுகு மூணாவது சொன்ன திருஷ்டாந்தம் சூரிய எப்படி சூரியனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற கூடிய எந்த விதமான பாதிக்காதோ அப்படி ஆத்மஸ்வரூபமான இந்த சூரியனுக்கு இந்த உடம்புலேயும் மனசுலேயும் இருக்கிற உலகத்துலையும் இருக்கிற எந்த விதமான பிரச்சனையும் அஃபெக்ட் பண்ணா அது அது கவர்மெண்ட்டு ப்ராப்ளமாக இருக்கட்டும் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல் ப்ராப்ளமாக இருக்கட்டும் பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கட்டும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ப்ராப்ளமெல்லாம் நீயாக ப்ராப்ளத்துக்கு நீ தான் ரியாலிட்டி கொடுத்து கொடுத்து அதை பெருசாக வளர்க்குற யார் உன்னை ரியாலிட்டி கொடுக்க அதுக்கு ரியாலிட்டி கொடுத்து நீயும் உள்ளுக்குள்ள புலம்பின்னு இருக்கே மற்றவங்கள்டையும் புல மீன் ப்ராப்ளத்துக்கு ரியாலிட்டி கொடுக்காதே வேடிக்கை பார் நீ இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறதில்ல ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல ஆகையினால இதெல்லாம் இக்னோர் பண்ணு இதுக்கெல்லாம் ரியாலிட்டி கொடுக்காதேன்னு சொல்கிறது வேதம் சொல்கிறது வேதத்துக்கு எங்கே தெரியும் என்னோடய கஷ்டம் அப்படின்னா உன் கஷ்டத்தை வேதத்தை விட யார் தெரிஞ்சு வச்சுன்னு உனக்கு என்ன மாதிரி கஷ்டமெல்லாம் வரும்னு வேதத்தை விடவா உனக்கு தெரிஞ்சு போயிட போகிறது வேதம் அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருந்தானே உன்னை கஷ்டத்துலேருந்து முற்றிலும் விடுவிக்கிறதுக்காக உபதேசம் பண்ணி கொண்டிருக்கு ஆக வேதத்தை வேத வாக்க நீ கெட்டியாக பிடிச்சுன்னுட்டியானா இன்பமே என்னாலும் துன்பமில்லை அடுத்த மந்திரம் ஆகையினால ஆத்ம ஜானிக்கு எப்பொழுதும் சுகம் என்று இந்த மந்திரம் சொல்கிறது ஏ கோவசீ சர்வபூதாந்தராத்மா ம்ரோ தமஸ் பதிராம் சுகம்ாஸ் நேத்தரா வசி சூராமா ம்கனுப்பந்தீரா தும் ஷேத்தரா அந்த பரமன் அந்த ஆத்ம தத்துவம் பரமாத்ம தத்துவம் எங்கும் நீக்கமர நிறைந்தது எதையும் சார்ந்திராதது இரண்டற்றது அதற்கு மேலாகவோ ஒரு பொருளும் இல்லை உன்ன என்ன அர்த்தம் அப்ளை பண்ணிக்கணும் நான் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் நீயும் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் நீயும் நானும் நீ என்பதும் நான் என்பதும் உண்மையில்லை புரிஞ்சதுக்காக உபதேசத்துக்காக சொல்கிறோம் நீங்கும் நீக்கமர நிறைந்தவன் அடுத்தது என்ன எதையும் சார்ந்திராதவர்கள் நம்மை சார்ந்துதான் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இரண்டற்றவன் எனக்கு இரண்டாவது பொருளே கிடையாது எனக்கு நிகராகவோ எனக்கு மேலாகவோ எனக்கு கீழாகவோ ஒன்றும் கிடையாது எப்படி எனக்கு நிகராகவோ எனக்கு கீழாகவோ எனக்கு மேலாகவோ ஒன்றும் கிடையாது எனக்கு கீழே ஒன்றும் இல்லை எனக்கு மேலேயும் ஒன்றும் இல்லை எனக்கு ஈக்குவலும் ஒன்றும் இல்லைன்னா என அர்த்தம் அத்வைத்தா இரண்டாவது ஒன்று இருந்தால் தானே மேலே இருக்குது கீழே இருக்குது நடுப்புற இருக்குது ஒன்றும் கிடையாது மந்திரத்தில் இல்லை கீழேனு சொல்லலை நான் அதையும் சேர்த்துன்னுட்டேன் மந்திரத்தில் சொல்லலை வியாக்கியானத்தில் சொல்லலை அதனால் என்ன சொல்கிறார் ஏக்கா ஏக்கஹா ஏக்கஹான்னு சொன்னால் து ஒன்று திரும்ப சொல்லாம் வேண்டிய மந்திரங்கள் வசி வசினா உலகம் தன் வசத்தில் கொண்டிருக்கிறான் சுதந்திரா கற்பனைகள் அனைத்தும் இதன் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன கற்பனைகளுக்கு ஆதாரம் கற்பனைகளை வசப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அனைத்தும் அதாவது கற்பனைகள் கற்பனைகளுக்கு ஆதாரத்தை தானே சார்ந்திருக்க முடியும் ஆக இல்லை அது வசி என்பது சுதந்திரம் என்கிற அர்த்தத்தை கொடுக்கறது அது ஒன்றும் வசப்படுத்தணும் வில்லிங்காக ஒன்றும் வசப்படுத்தலை உலகமெல்லாம் இந்த உலகம் அத்தனையும் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு நகையெல்லாம் தங்கத்தை சார்ந்துருக்கு தங்கம் நகையை வசப்படுத்துகிறதுனா எப்படி இருக்கும் தண்ணீர் அலைகளை வசப்படுத்துகிறது அப்படின் சொன்னால் எப்படி இருக்கும் மாதிரி வசப்படுத்துறதுன்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொன்னால் அது இல்லைன்னா இது ஒர்க் பண்ண முடியாது அந்த அர்த்தத்தில் சொல்கிறது வசி சர்வபூத்தாந்தராத்மா ஒரு ஒரு மந்திரத்திலையும் இதை சொல்லிகிட்டே வர்ற அனைத்து சரீரத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்தராத்மா ஏக்கம் ரூபம் ஏக்கம் ரூபம் ஒரே ஸ்வரூபம் ஆத்மானம் விஷுத்த விஞ்ஞான கனரூபம் பகுதா யஹ் கரோத்தி பல்வேறாக தன்னை கனவில் எப்படி பல்வேறு உருவங்களாக நாமே மாறுகிறோமோ அதை போல अशुद्ध भेद वशेन बहुधा अनेक प्रकारेण स्वात्म ாமுத்தேதவசேனதேக்காரேனசாத்திரேணுடைய இருப்பை விடாமலேயே தன்னை பலவாராக காட்டுகிறான் தன்னுடைய இருப்பை விடாமலேயே தன்னை பலவாராக காட்டுகிறான் அந்த துவம் யோதி நந்தபுருஷன் யுருஷா யா ஆத்மா கரோதி தம் ஆத்மஸ்தம் தம்னா அந்த மெய்ப்பொருளை தம் அந்த மெய்ப்பொருளை ஆத்மஸ்தம்னா உள்ளத்தில் இந்த இடத்துல ஆத்மசப்தத்துக்கு மனசுன்னு அர்த்தம் ஆத்மாவில் அப்படின்னா மனசில் உள்ளத்தில் அப்படின்னு அர்த்தம் அதனை உள்ளத்தில் அர்த்தம் தம் ஆத்மஸ்தம் தம் என்றால் அதனை ஆத்மஸ்தம்னா உள்ளத்தில் ஏவர்கள் தீராக யார் இந்த பக்குவத்தோட தர்மசாஸ்திரத்தை கடைப்பிடிச்சு மனசை பக்குவப்படுத்தி முமுட்சுக்களாக உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமுடையவர்களாக ஏ தீராக அனுபஷியி ஆச்சாரிய சாஸ்திர உபதேசம் அனுபஷிய சங்கராச்சரேஸ்வரர் ஆச்சாரிய ஆகம உபதேசம் அனு சாட்சா அனுபவந்தி குருகிட்ட படிக்கிற போதே ஏனா ஏன்னா அனுபவத்தில் தான் குரு சொல்லி கொடுக்குறார் அல்ல சங்கராச்சார சொல்கிறார் தம் ஏத்தம் ஈஸ்வரம் ஆத்மானம் ஏ நிவத்த பாஹ்ய விற்தயா அருமையான பதம் போடுறார் வெளி எண்ணங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்கள் தீராகாங்கிற சொல்லுக்கு பொருள் சொல்கிறார் நிவத்த பாஹ்ய விற்த்தயா நிவத்த பாஹ்ய விறத்தையான புற விஷயங்களை பற்றிய எண்ணங்களிலிருந்து விடுபட்டவர்கள் தீரர்கள்ங்கிற சொல்லுக்கு பொருள் எந்த லௌகிக விஷயங்களையும் சிந்திக்கிறது கிடையாது நிவத்த பாஹ்ய விற்தையாக அனுபஷந்தி அதாவது ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம் வெளி லௌகிக விஷயத்துல எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் திரும்ப திரும்ப ஃபோக்கஸ்டாக இதையே சிந்தனை பண்ணுறான் ம தச்சிந்தனம் தற்கதனம் ஆகில்ல இதே ஃபோக்கஸ் அவனுக்கு வந்து நடுவு நடுவில் காசிப் பண்ணுறது அவங்கள பற்றி பேசுகிறது இவங்கள பற்றி பேசுகிறது அது பேசலைன்னா இன்னும் கஷ்டமாக இருக்குது சில பேருக்கு இதையே எத்தனை நேரம் பேசிகிட்டே இருக்கிறது கொஞ்சமாக வம்பு பேச வம்பு போகணுங்கிறதுக்கு தானே பேசின்னு இருக்கோம் இருக்கோம் இங்கே வந்து வம்பு பண்ணினால் என்னாகும் கேம்பிலே வந்து நம்ம வேதாந்தம் படிக்கிற வந்த இடத்துல லௌகிக விஷயத்தெல்லாம் பேசி ரொம்ப வம்பு பண்ணினோம்னா என்னாகும்னா அது இங்கேயே செய்கிற பாப்பமாக மாறிவிடும் ஏன்னா கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் அது மரியாதையாக ஸ்நானம் பண்ணணும் கங்கையில் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு கங்கைக்கு கொடு ரெஸ்பெக்டை கொடுத்து கங்கையில் ஒழுங்காக ஸ்நானம் பண்ணணும் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறேங்கிற பேர் வழியில் கங்கை அழுக்கு பண்ணிடக்கூடாது அது மாதிரி தான் ஆசிரமம்லாம் அப்படித்தானே புனிதமான இடம் இதில் வந்து புனிதத்தை நம்ம மேலும் வளர்க்கணுமே தவிர இந்த இடத்துல புனிதத்தை கெடுக்கிற மாதிரி காரியங்களை பண்ணினா எவ்வளோ பெரிய பாபம் வந்து சேரும் பயப்படாங்க சொல்லணும் இல்லையா அதெல்லாம் தர்மம் தானே சொல்ல வேண்டியது தானே எங்கள் என்னுடைய பொறுப்பு தானே இந்த இடத்துல வந்து லௌகிகத்தை ரொம்ப பேசி இந்த இடத்துல இதை படிக்கிறதுலாம் உபநிஷத்தான் இருக்கணும் எப்போ பார்த்தாலும் இந்த சிந்தனையாக தான் இருக்கணும் சுவாமிஜி ரொம்ப அது அவ்வளோ முடியாது எங்களால் அப்படின்னா ட்ரை பண்ணணும் என்ன இடப்போகிறது இப்படி திடீர்னு இந்த சரீரத்தில் இருந்து ஜீவன் போனால் இதெல்லாம் கிடைக்குமா எப்போ போக போகிறதுன்னு எதாவது கேரண்டி இருக்கா அதனால் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியில் நாச்சற்று விக்குள் மேல் வாராமல் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் செஞ்சு தான் ஆகணும் இல்லாட்டி என்ன ஆகும்னா நம்ம இதையே வந்து புனிதமான ஒரு இடத்த புனிதத்தை வளர்க்குறதுக்கு நம்ம எல்லோரும் உதவி பண்ணணும் இங்கேருந்து எல்லாருமே வேதாந்தத்தை சிந்தனை பண்ணால் இதனுடைய இதனுடைய சூழ்நிலை எப்படி மாறும் அப்போ இன்னும் எத்தனையோ பேருக்கு நிறைய பிரயோஜனம் நல்ல பிரயோஜனங்கள்லாம் கிடைக்கும் அதை நாம் வந்து இது பண்ணக்கூடாது அதுக்கு தான் இதை சொல்கிறது ஆஹா நிவிற்த்த பாஹ்ய விற்தயான்னு சொன்னதுக்காக இந்த அர்த்தம் சொன்னேன் புற எண்ணங்களிலிருந்து அறவே விடுபட்டவர்கள் ஏதோ சாப்பிட்றான் ஏதோ உடம்பை காப்பாத்தின் இருக்கான் ஆனால் இருபத்தி மணி நேரம் இந்த சிந்தனையை வளர்க்கிறான் அனுபசியந்தி ஆச்சாரிய ஆகம உபதேசம் அனு அனுபவந்தி நேருக்கு நேராக உணர்கிறார்கள் பிரத்யாவகமம் தர்மியம் சுசுகம் கருத்தும் அவ்வயம் ஆக ஏ அனுபசந்தி எவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் இதுவரை யமதர்ம ராஜாவால் உபதேசிக்கப்பட்ட ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை நினைக்கிறார்களோ ஆத்மஸ்வரூபத்தினுடைய இலக்கணங்களை கருதுகிறார்களோ அவர்களுக்கு எப்படின்னா தேஷாம் சாஸ்வதம் சுகம் அவர்களுக்கு நிலையான சந்தோஷம் ஆனந்தம் ஏன்னா ஆனந்தத்தே வேண்டாங்கிறவனுக்கு ஆனந்தம் வராமல் போகுமா ஆனந்தத்தை வேண்டாங்கிறவனுக்கு வர்ற ஆனந்தம் யாருக்கும் வராது ஆனந்தம்னால் எனக்கு துக்கம் எனக்கு இந்த உலகத்தில் சுகம் வேணும் உலகத்தில் துக்கம் படாது அப்படின்னா பணத்தால் சுகமும் இருக்குது பணத்தால் துக்கமும் இருக்குது இந்த உடம்பால் சுகமும் இருக்குது உடம்பால் துக்கமும் இருக்குது உறவால் சுகமும் இருக்குது உறவால் துக்கமும் இருக்குது அதனால் ரெண்டும் வேண்டான்னு சொல்லிவிட்டா இப்போ தூக்கத்தில் என்ன இருக்குது இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை ஆனால் முழிச்சப்பறம் என்ன சொல்கிறோம் நம்ம எல்லா தூங்கினேன் ஆனந்தமாக தூங்கினேங்கிறோம் ஆகா இந்த ஆனந்தம் அந்த ஆனந்தத்தோட சேர்ந்தது இல்லை இந்திரியங்கள் வாயிலாக அனுபவிக்கிற ஆனந்தம் இல்லை இது வந்து ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுனால ஏற்படுற ஆனந்தம் ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுனால ஏற்படுற ஆனந்தம் இந்த ஆனந்தத்தை சொல்றார் சாஸ்வதம் சுகம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த உடம்பு போயிட்டா இந்த சுகமும் போயிடும் ஆனால் இருக்கிறதுலையே இதுதான் உயர்ந்த சுகம் தேஷாம் ஷாஸ்வதம் சுகம் சங்கராஜர் சொல்கிறார் ஆத்மா ஆனந்த லக்ஷணம் பவதி ஆத்மானந்த ஸ்வரூபம்னா எது நித்திய சுகமான ஸ்வரூபமோ அதை புரிஞ்சுக்கிறாங்கிறார் இல்லை ரெண்டு விதமான ஆனந்தம் ஆனந்தங்கிற ஆத்மாவோட ஸ்வரூபமே ஆனந்தம் அதை புரிஞ்சுக்கிறதுனால மனசில் ஏற்படுற ஆனந்தம் மனசில் ஏற்படுற ஆனந்தம் சாஸ்வதம் இல்லை ஆத்மானந்தம் ஷாஸ்வம் அவர்களுக்கு தான் ந இத்தரேஷாம் சங்கராஜேஸ்வரர் வெளி விஷயத்தில் ஒழல்றவனுக்கு கிடையாது பாஹ்ய ஆசக்த புத்தீனாம் புறப்பொருள் விஷயங்களை பற்றி ரொம்ப அதிகமாக நினைக்கிறவனுக்கு இது இருக்காது சாஸ்வத சுகம் கிடையாது பாக்ய ஆசக்த புத்தினாம் அவிவேக்கினாம் சுவாத்மபூதம் அப்ப அவன் அந்த ஆனந்தமாக இருந்தும் கூட அவனுக்கு அது இல்லைங்கிறார் சங்கராச்சரர் ஆனந்தமாகவே இருக்கிறான் ஆனால் துக்கப்படுகிறான் ஏனென்றால் அவன் ஆனந்தமாக இருக்கிறேன் என்பதை அறியாதவனாக உலக விஷயங்களிலேயே உழலுகிறான் பாக்ய ஆசக்த புத்தி நாம் பாக்ய ஆசக்த புத்தி நாம் என்னது சாஸ்வத சுகம் கிடையாது பீசஸ் ஆஃப் பீஸ் அப்பப்போ ஆனந்தம் வந்துட்டு போகும் ஆனால் பர்மனெண்டாக இருக்காது இதுனால் நாள்தோறும் இன்பம் வளரும் அதா இதனுடைய விஷயம் அடுத்த மந்திரம் ஏகோவசி சர்வபூதாந்தராத்மா இந்த மந்திரத்தை முடிக்கிறேன் ஏக்கம் ரூபம் பகுதா யரோதி தம் ஆத்மஸ்தம் ஏன்னு பசியி ஹீரா தேஷாம் சுகம் சாஸ்வதம் நேத்தரேஷாம் இந்த எல்லா மந்திரத்துலேயும் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாத்துலேயும் ஒரு பதம் ரொம்ப முக்கியமாக வருகிறது சர்வபூத அந்தராத்மா சர்வூத்த திரும்ப அடுத்த மந்திரம் சொல்லுகிறது படிப்போம் நித்தோ நித்தம் ஏகோயோ விமா தமஸ் பசியி ரா नित्यो, नित्यो, नित्यो, नित्यो थे शारे थे शारे थे यो विदधाति कामान तमात्मस्थं விதாதி காமான் துப்பீரா தஷாம் சாந்தி ஷாஸ்வத்தீ நேதரேஷாம் அனித்யாம் நித்திய சேத்தனானாம் சேத்தன பகூனாம் உணர்வாக அந்த தத்துவம் இருக்கிறது பலவற்றில் அது ஒன்றாக இருக்கிறது அது எல்லோருக்கும் அவரவர்களுடைய கர்ம பலன்களை கொண்டிருக்கிறது யோ விததாதி அந்த தத்துவம் அனித்தியங்களுள் நித்தியமாகவும் சேதன தத்துவங்களில் சேதனமாகவும் இயக்கக்கூடியதாகவும் அர்த்தம் சேதனம்னா உணர்ச்சி உயிர் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இந்த மைக்குக்கெல்லாம் உயிர் கிடையாது இது ஜடவஸ்து இது அச்சேதனம் நம்மளாம் சேத்தனம் இந்த சேத்தன வஸ்துவுக்கு சேத்தனத்தன்மையை கொடுக்கறது சைத்தன்யம் எப்படின்னா நெருப்போட சம்பந்தப்பட்ட வஸ்துவுக்கு நெருப்புத்தன்மை வருவது போல அப்படிங்கிறார் அக்னி இப்படி அக்னி எல்லாவற்றையும் தன்மயமாக்கக்கூடிய சக்தி உண்டோ அப்படி இதுக்கு உண்டு தத்துவண்டு உதாரணத்துக்குதான் சொல்கிறார் அவர் நெருப்பில் போட்டிருக்கிறப்ப இரும்பு குண்டை போட்டோம்னா அது என்ன ஆகும்னா அயோ கோலக்கம் அதெல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் இரும்பு குண்டு அந்த இரும்பு குண்டை போட்டோம்னா நெருப்பில் ரொம்ப நேரம் போட்டால் அது அப்படியே இதாகிடும் அது கருப்பு அது கருப்பாக இருக்குது குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பொருள் கருப்பு நிறத்திலும் குளிர்ச்சியாக இருக்கிற பொருள் சிகப்பு நிறமாகவும் சூடாகவும் ஆடுறது எப்படின்னா அக்னியோட சம்பந்தத்தினால அது மாதிரி இந்த சைத்தன்யத்தோட சம்பந்தத்தினால தான் இந்த மனசும் இந்த உடம்பும் செயல்படுகிறது சேத்தனா நாம் சேத்தனகா சேத்தன வஸ்துக்கள்ல எல்லாம் அந்த சைத்தன்யம் இருக்கிறது பகூனாம் ஏக்கஹா ரொம்ப முக்கியம் பலவற்றில் அது ஒன்றாக இருக்கிறது பல அலைகளில் ஒன்றான தண்ணீராக இருப்பதை போல பல நகைகளில் ஒன்றாக இருக்கும் தங்கத்தை போல அது ஒன்றாக இருக்கிறது ஏகோ பகூனாம் அந்த தத்துவம் இல்லைன்னா இந்த மாய பிரபஞ்சத்தில் வேற்றுமை விவகாரமே கிடையாது அந்த ஏக்க தத்துவம் இந்த மாயைக்கு இப்படி அநேக விவகாரம் பண்ண வைக்கிற சக்தியே கிடையாது யோ விததாதி காமான் காமான்னா கர்மபலம் வினை பயன்களையெல்லாம் அதுதான் எல்லோரையும் வினைப்பயன்களை அனுபவிக்கும்படி செய்து கொண்டிருப்பது போல காட்சி அளிக்கிறது எடுத்துக்கணும் ஏற்கனவே சொன்னதுதான் பன்னெண்டாவது மந்திரத்தினுடைய மூணாவது தான் அதனை தன் உள்ளத்தில் எவர்கள் எந்த தீரர்கள் தீரர்களுக்கு இப்ப பார்த்துட்டோம் புற எண்ணங்களிலிருந்து விடுபட்டவர்கள் புற எண்ணங்களிலிருந்து விடுபட்டவர்கள் ஆத்மா ஒன்றையே நினைக்க வேண்டும் கிருஷ்ணர் சொல்றாருல்லையா ஆத்மசம்ஸ்தம் மன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே வேற எதையும் சிந்திக்காதேங்கிறார் அதைத்தான் இங்கே சொல்றது கடோபனிஷத்தினுடைய கருத்துக்களைத்தான் கீதையில் நிறைய பார்க்குறோம் ஆக தீராக ஏ அனுப்சந்தி குரு முகமாக இந்த உண்மையை புரிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க நான் இந்த தன்னுணர்வை நீக்கி விடுகிறார்கள் தேஷாம் சாந்தி சாந்தி கிடையாது இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறவனுக்கு சாந்தியும் கிடையாது சுகமும் கிடையாது பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கலாம் இந்த இன்டிவிஜுவாலிட்டியை அறிவால் அழித்தே ஆகணும் தன்னுணர்வை அறிவால் அழிக்க வேண்டும் எல்லோருடைய தன்னுணர்வையும் அவர்கள் அழிக்கிறார்களோ இல்லையோ மோட்சத்தை விரும்புகிறவன் அழித்தே ஆக வேண்டும் யாருடைய இண்டிவிஜுவாலிட்டிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம நீக்கிடணும் அதுதான் வேதாந்தத்தோட முக்கியமான வேலையே தான் அறிவால் அனைத்து தன்னுணர்வுகளையும் அழிப்பாயாக எல்லாரையும் கொலை பண்ணுன்னா ஒரு எப்படியே எடுத்துப்போம் அறிவால் உலகத்தை அழித்து விடு அறிவால் வேற்றுமை உலகத்தை அழித்து விடு ஆழ்ந்த அறிவால் நுண்ணிய அறிவால் வேற்றுமை உலகத்தை அழித்து விடு அப்போ வேற்றுமை அழி அழிச்சா என்ன இருக்குது நான் தூக்கத்தில் எல்லாம் போயிடுத்துனா என்ன இருக்குது சாந்தி தேஷாம் சாந்திஹி எப்படிப்பட்ட சாந்தினா சாஸ்வதி சாந்திஹி நிலையான சாந்தி நான் இத்தரேஷாம் இந்த தன்னுணர்வை விடமாட்டேன் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் நான் பக்தனாக இருப்பேனே தவிர இந்த தன்னுணர்வு நான் பக்தன் பக்தன் சொல்லிக்கிட்டு நான் பக்தனாக இருக்கத்தான் விரும்புகிறேனே தவிர பகவானாக ஆகவே மாட்டேன் முடியாது நான் பகவான் பகவான் தான் ஆக இல்லை பகவான்னு நானும் நீங்கள் என்ன கரடியாக கத்தினாலும் நான் ஒன்றும் ஒத்துக்க முடியாது ஆக நான் அந்த தன்னுணர்வை வச்சிருப்பேன் இந்த தன்னுணர்வு வாழ்க இந்த உலக வாழ்க்கை வாழ்க இந்த இன்பத் துன்பம் வாழ்கன்னு சொல்ல முடியுமா தெரியல துன்பம் வாழ்க இன்பம் வாழ்க சம்சாரம் வாழ்க சனி வாழ்க ராகு வாழ்க கேது வாழ்க ஒழிகு சொன்னால் அடி கிடைக்கும் எல்லாம் வாழ்க இருக்கட்டும் நீங்கள் அழியணுங்கிறீங்களே எல்லாம் ஒழியணும் அழியணுங்கிறீங்க ஆக அறிவால் அழிக்கிறது தேஷாம் என்ன இத்தரேஷாம் இந்த லௌகிக விஷயத்தில் ஒழன்று கொண்டு இருக்கிறவனுக்கு இதெல்லாம் கிடையாது விடமாட்டேன்னு கடைசி வரைக்கும் பிடிச்சுன்னு இருந்தால் என்ன பண்ண முடியும் இதை விடுப்பா அதை கொடுத்து அதாவது இவங்களுக்கு வந்து அப்பப்போ துவைத்தம் வேணும் அப்பப்போ ஒடுங்கணும் அந்த அப்பாப்பா என்னன்னா அந்த கடவுளை வந்து கடவுளை எண்ணி எண்ணி கடவுள்கிட்ட ஒடுங்கணும் அப்புறம் மறுபடியும் வெளியில் வரணும் அப்புறம் உருகணும் பாடணும் தவிக்கணும் அப்புறம் அப்படியே தியானம் பண்ணணும் அப்புறம் ஒடுங்கணும் திரும்ப வரணும் திரும்ப போகணும் அது போய் போய் வரணும் சுவாமி அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாத்தையும் ஒரேடியாக நாசம் பண்ணுங்கிறீங்க நீங்கள் எங்கே லயம் பண்ணுறது பக்தியே இல்லாமல் போயிடும் போல் இருக்கே அப்படின்னா பக்தி இருந்தால் தான் இது வரும் இது இருந்தால் இன்னும் நல்லா பக்தி வரும் அப்படி சொல்கிறோம் புரியவே மாட்டேங்கிறதே புரியட்டும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லாருக்கும் புரியட்டும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் ஆ நித்தியோ நித்தியானாம் சேத்தனச்சேத்தனானாம் ஏகோபூனாம் யோ விதாதி காமான் தம் ஆத்மஸ்தம் ஏன்னு தேஷாம் சாந்தி ஷாஸ்வதி நேத்தரேஷாம் அடுத்த மந்திரத்தில் நாளைக் படிப்போம் ஓம் சகநாபத்து சகநூ சீரியாவை தேஜஸ்வினாவீ தமஸ்துமாவிஷாவகை ஓம் சாந்திஷாந்தி அய்யேயனே நின்று அனந்தஜன்மங்கண்ட மெய்யனே உபதேஷிக்கெழிவந்த குருவே போற்றி உய்யவே முல்ஹும் உதவிக்கோர் உதவி நான்